ஐயா எனக்கு இன்னும் ஒரு சந்தேகம் ஐயா ஒருவேளை லெமோரியா கண்டம் கடலில் முழுகி முழுகிருச்சின்னு சொன்னாங்க காலப்போக்கில் நீர் கடலோடைய அழிவில் நீ லெமோரியா கண்டம் அழிஞ்சதுன்னு சொன்னாங்க அதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்குமா வரப்பு அதிகமாக வரப்பு முழு எடுத்து அதை நீரை சேமிப்பு அதிகமானதினால நீர் உள்வாங்கிறதுக்கு இடம் இல்லாமல் ஒரு நிலப்பகுதியை அழிச்சுருக்குமான ஒரு சந்தேகம் இருக்குங்கய்யா